विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, ச்சிி விஷோத்தியேத்தாபயா வய நுமத்தேவா சவீட நமரம் தமூச்சு நைத்தி டயி विचित्रम्, சுவாராமதீர நிகரணபாதபத்மே ஹே நரதேவ நரநாராயண ரிஷியை பார்த்து அந்த தேவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் மன்மதன் மாறுதன் தேவஸ்திரீகள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஹே நரதேவ ஓ நரதேவரே அபயதே பயமின்மையை வழங்குபவரே அச்சமின்மையை கொடுப்பவரே சகுருணம் இத்தம் ப்ருவதி நரதேவ துருமிழர் வந்து நிமிச்சக்கரவர்த்தியை பார்த்து சொல்ற ஓ ராஜா ஓ அரசனே அபயதே சகிருணம் இத்தம் ப்ருவதி சதி எல்லாருக்கும் கருணையோடு அபயத்தை கொடுக்கக்கூடிய பகவான் இவ்வாறு சொன்னபோது தேவாகா சம்விரீட நமர சிரசக அதாவது வெக்கத்தோட தலை குனிஞ்சு கொண்டு தம் ஊச்சுஹூ அவரிடத்தில் பேசினார்கள் அந்த பகவானிடத்தில் ரொம்ப பணிவோட விண்ணப்பம் செய்து கொண்டார்கள் ஹே விபோ எங்கும் நீக்கமர நிறைந்த பகவானே பரே அவிக்கிருத்தே பரேன்னு சொன்னால் மாயைக்கு அப்பாற்பட்டவராகிய தாங்கள் அவிக்குருத்தே விகாரம் இல்லாதவர்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாத தாங்கள் சுவாராம தீர நிக்கராக ஸ்வாராமன்னா தன்னிலேயே மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய அறிவிலே சிறந்தவர்களுடைய கூட்டங்களால் நன்கு வணங்கப்படக்கூடிய பாத பத்மங்களை திருவடி தாமரைகளை உடையவராகிய இருக்கக்கூடிய இதெல்லாம் விஷயசப்தமின்னு சொல்லுவோம் ஏழாம் வேற்றுமை அப்பேற்பட்ட ஸ்வாராம தீர நிகரான பாத பத்மே ஸ்வாராம தீர நிகர ஆனத பாதபத்மே அப்படி பிரிக்கணும் ஸ்வாராமனு சொன்னால் தன்னில் மகிழ்ச்சி அடைகின்ற தீர தீரன்னா இந்திரியங்களையெல்லாம் நன்கு கட்டுப்படுத்தி அதாவது அறிவால் இந்திரியங்களால் பாதிக்கப்படாத பாதிக்கப்படாத அறிவை உடைய மக்கள் அதாவது சாதகர்களால் சாதகர்கள் கூட்டம் மோட்சத்தை விரும்பக்கூடிய முமுக்குக்களுடைய கூட்டத்தால் நன்கு தலை வணங்கக்கூடிய திருவடி தாமரை உடையவர்களாகிய தொயி தங்களுடைய திருவடி விஷயத்தில் ஏதத்து ந விசித்திரம் பாதபத்மங்களே உடைய தங்களிடத்தில் இத்து ஏற்றது ந விசித்திரம் நாங்கள்லாம் தவறு செய்தவர்களாக இருந்தாலும் கருணையோடு எங்களை நீங்கள் பூஜை பண்ணி மரியாதை பண்ணி எங்களுக்கு அபயம் கொடுக்கறது அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது விசித்திரம் இல்லை ஏன்னா இது உங்களுடைய குணம் எப்படி சர்க்கரைக்கு இனிப்புங்கிறது சுவாவமோ அது மாதிரி பகவானாகிய தங்களுக்கு கெடுதல் பண்ணினாலும் சரி நல்லதாக அவர்களுக்கு செய்கிறது உங்களுடைய சுவாவம் என்று இங்கே தேவர்களெல்லாம் பகவானை பார்த்து சொல்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருப்பதாக நரதேவன் என்று அழைத்து அந்த நிமிச்சக்கரவர்த்தியினிடம் த்ருமிழர் என்கிற யோகியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் இத்தம் ப்ருவத்யே நரதேவதேவா சவ்வீடனம் ரஷிர சசம் தமூச்சு நை தத் விபோத்வயி பரேவி கிருத்தே விசித்திரம்